ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்வகம் ஸ்கந்தபுராணத்திலிருந்து வைசாகமாகத்மியத்தை பார்த்தன் வரக்கூடியதான வரிசையில் இந்த வைசாக்கமாக வைசாக்க மாசத்திற்காக காத்தின்றிந்து செய்யவேண்டியதான ஒரு கர்மா காமியவருஷோற்சனம் என்கிறது அந்த காமிய விருஷோதர்ஜனத்தினுடைய பெருமையை தான் ஒரு சரித்திரம் மூலமாக வியாசர்க்கு அனுப்பிச்சு இந்த காமிய விருஷோதர்ஜனத்தை செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்லியிருக்க இந்த காமிய விருஷோச்சர்ஜனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த விஷோச்சர்ஜனம் என்பது இரண்டு விதம் நைமித்திகம் காமியம்னு நைமித்திகம் அப்படின்னா காலமாகி பதினோராவது நாள் அன்னைக்கு அது இல்லாமல் யார் பிரம்மச்சாரியாகவே இருக்கானோ அல்லது கல்யாணமாகாமலே எந்த ஒரு பெண் இருக்காலும் அல்லது சந்ததிகள் பிறக்காமல் இருக்கக்கூடியதான தம்பதிகள் அல்லது சந்ததிகள் இருந்தும் கர்மா செய்யறதுக்கு அதிகாரம் இல்லாமல் உள்ள குடும்பம் அல்லது ஞாதிகள் பங்காளிகள்ன்னு ஒருவருமே நமக்கு கடைசி காலத்தில் யார் கர்மா பண்ணுவா என்கிறது சந்தேகமாக இருக்கக்கூடியவர்கள் தனக்கும் தன் பெத்திருக்களுக்கும் ஒரு நல்ல லோகத்தை அடைவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் தானே செய்துக்கக்கூடியதுதான் இந்த காமிய விஷோதர்ஜனம் அப்படிங்கிற ஒரு அனுஷ்டான் ரொம்ப முக்கியமான அனுஷ்டான் இதை விரிவாக செய்ய வேண்டியதான முறையோடு காண்பிச்சிருக்கிறவர் போதாயனர் என்கிற மகர்ஷி தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது பதினோராவது நாள் அன்னைக்கு கட்டாயம் புத்திரனால செய்விக்கப்படணும் அப்படி புத்திரன்னு இல்லை நமக்கு கர்மா யார் செய்வா அப்படிங்கிற சந்தேகத்தில் உள்ளவன் இந்த காமிய வருஷோசர்ஜனத்தை செய்துக்கணும் பூர்வாக அவா மத்தியே தினசேத் கார்த்திக்யாம் பௌர்ணமாசியாம் வா வைசாக்கியம் வாபி வா விரம் தேவ ரிஷி பித்ரு திருத்தையே இந்த காமிய விஷோச்சர்ஜனம் என்கிறத இந்த வைசாக மாதத்துலே செய்யணும் அல்லது கார்த்திகை பௌர்ணமியிலே செய்யணும் திரு கார்த்திகைன்னு வரும் அன்றைக்கி செய்துக்கணும் எப்படி அந்த கண்ணுகுட்டியை வாங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த காளையை வாங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த முறையில் வாங்கி இந்த காமிய விஷோச்சர்ஜனத்தை செய்துக்கணும் இதை செய்துக்கிறதுனால இதில் ஒரு முக்கியமான பலன் என்னென்னா பித்தர்களுடைய கடன் மாத்திரம் போகிறது இல்லை தேவரிஷி பித்திரு திருப்தையே தேவக்கடனும் தீர்றது ரிஷிக் கடனும் தீர்றது பிதிருக்கடனும் தீர்றது எப்போ தீரும்னா சோமயாகம் பண்ணினால்தான் தேவதைகளுடைய கடன் தீரும் தேவதைகளுடைய கடன் தீரலன்னா நமக்கு அந்த நரக்கமானது இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி தேவதைகளுடைய கடனை தீர்க்காதவன்தான் பள்ளியாக பறக்கிறான் அல்லது ஒவ்வாலாக பறக்கிறான் அல்லது ஊனமுற்றவனாக பறக்கிறான் தேவக்கடன்னாலே தேவக்கடனை தீர்க்கல்ன கடனாளியாக அந்த கடனை தீர்த்தாகணும் என்கிறதுக்காக பறக்கிறான் அதே போல் பித்திருக்கடன் இது மாதிரி வாய் பேச முடியாமல் ஊனமுற்றவனாக பிறந்து கஷ்டப்பட வேண்டி வரும் பிரேதமாக அலைய அதேபோல் ரிஷிக்கடன் ரிஷிக் கடன் எப்போ தீர்றது அப்படின்னா வேதம் படிப்பதனாலேயும் ரிஷிகள் சொன்ன காரியங்களை செய்வதனாலேயும் ரிஷிக் தீர்றது அது செய்யாததுனாலே ரிஷிக் போகவே போகாது ரிஷிக் கடன் அதனால வரக்கூடியதான துக்கம் சொல்லி முடியாது பசுபக்ஷிகளாக பிறந்து ரொம்ப சிரமப்பட வேண்டி வரும் கஷ்டப்பட வேண்டி வரும் இந்த கடன்கள் எல்லாம் தீர்றது இந்த காமிய விஷோசர்தனத்தினாலே அப்படின்னு தர்மசாஸ்திரம் விரிவாக காண்பிக்கிறது ஆஸ்வலாயனர் என்கிற மகர்ஷி சொல்கிற பொழுது அத்தபுஷோ சர்க்க கார்த்திக்யா பௌர்ணமாசியம் வைசாக்கியம் வா ஜீவத்சாய பய்ஸ்வினியா புத்திரம் த்விஹானம் ஏகாயனம் நீலம் பப்ரூம் பிங்கலம் வா அப்படின்னு காண்பிக்கிற அதாவது இந்த கார்த்திக பௌர்ணமி அன்னிக்கோ அல்லது இந்த வைசாக்க மாசத்திலேயோ இந்த காமிய விஷோச்சர்ஜனத்தை செய்துக்கணும் அந்த காளையை வாங்கி கூடவே ஒரு பசுவையும் வாங்கணும் சம வயசில் உள்ள ஒரு காளை ஒரு பசு ஒரு கெடேரி இரண்டையும் வாங்கணும் அந்த இரண்டு கண்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜீவவதாயாக பயசின்யாக புத்திரம் அந்த கண்ணை ஈன்றதான தாய் இன்னொரு கண்ணுகுட்டியை போட்டிருக்கணும் பால் க நன்னா கறக்கக்கூடியதான பசுவாக இருக்கணும் அப்படி இருக்கக்கூடியதான மாட்டிலிருந்து பிறந்த இரண்டு வயசுள்ள ஒரு காளை அதே ஒரு கெடேரி ஒரு பசு அப்படி இரண்டையும் வாங்கி அது இந்த சொன்ன லட்சணத்தில் இருக்கணும் அதாவது சிகப்போடு இருக்கணும் வெள்ளை கலந்து இருக்கணும் கன்று வந்து கொஞ்சம் பூனைக்கன்று மாதிரி இருக்கணும் இப்படியெல்லாம் லட்சணங்கள் சொல்லியிருக்காங்க அப்படி அந்த லட்சணத்தோடு உள்ள ஒரு கெடேரி கண் ஒரு கண்ணு இரண்டு வயசில் உள்ளதை வாங்கி அதை இரண்டு அதை அவை இரண்டுகளையும் வச்சு பூஜை செய்து அவை இரண்டுக்கும் உபநய அந்த காலைக்கு உபநயனம் சேவிக்கணும் பிறகு அது இரண்டுக்கும் விவாகத்தை செய்யணும் ஜபஹோமங்கள் இருக்கு அந்த ஜபஹோமங்களை செய்து அந்த காவ்ய வருஷோசர் தினத்தை பண்ணணும் இந்த காலத்திற்குன்னு காத்துன்னு இருந்து அதை செய்யறதுனால தன் வம்சத்தில் உள்ள பித்திருக்கள் அத்தனை பேரும் மோட்சத்தை அடையிறா தானும் நல்ல சத்கத்தியை அடையிறோம் தான் ஏமாந்து போடக்கூடாது உத்தரேது தனக்கு நல்லதை தான் செய்து கொண்டால்தான் உண்டு நிறையா சொந்தங்கள் இருக்குது எப்படியாவது யாராவது செய்துவிடுவா நாளைக்கு ஏதோ நல்லதாக போகிறது எல்லாம் நம்ம நடந்தோம்னு அப்படி கனவுல இருக்கப்படாது உத்தரேது ஆத்மன் ஆத்மானம் நமக்கு நல்லதை நாம் செய்து நடணும் நாம் செய்து காண்பிச்சால்தான் நம்முடைய குழந்தைகளும் செய்யும் சந்தியாவந்தனம் பண்றதுன்னா கூட குழந்தைகளை பண்ணு பண்ணுன்னு சொல்றதை விட தான் உட்கார்ந்து செய்யணும் அப்படி ரெண்டு வயசு குழந்தைகள்லாம் ஆற்றுல இருக்கிற பொழுது தான் ஒரு பஞ்சபாத்திர உத்தரணையை வச்சுன்னு சந்தியாவந்தனம் பண்ணினால் பொன் குழந்தைகள் கூட ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூனை கொண்டு வந்து வச்சுன்னு பக்கத்தில் உட்காந்து நாம் செய்யறதை பார்த்து அந்த குழந்தைகள் செய்யும் அப்படி தான் செய்து காண்பிக்கணும் குழந்தைகளுக்கு குழந்தைகள் செய்யும் குழந்தைகள் எல்லாம் நல்லதாக செய்யும்னு அப்படி மோகத்தில் இருந்து குழந்தைகளுக்கு சொல்லணும் நாமும் அதை செய்து பலனை அடைஞ்சுடணும் அப்படி இந்த வைசாக்க மாதத்துக்காக காற்று அந்த கண்ணு இரண்டையும் வச்சு உபநயனம் செய்து விவாகம் செய்விச்சு ஜபஹோமங்களை பண்ணி இதே போல் பதினோரு ஆவர்த்தி ருத்ரம் ஜபம் பண்ணி பிறகு அந்த கண்ணுக்குட்டியினுடைய உடம்புல பூரா நியாசம்னு ஒன்று இருக்கு அதையெல்லாம் செய்யணும் இது பதினோராவது நாளிக்கு செய்யக்கூடியதான விருஷோச்சர்ஜினத்திலே வராது இந்த காமிய விஷோச்சர்தினத்திலேதான் வரும் அந்த கண்ணுக்குட்டியினுடைய முகத்திலிருந்து ஆரம்பிச்சு பின்பக்கம் வால் வரையிலும் உடம்பு பூரா நியாசம் பண்ணணும் புருஷசுக்தத்தினாலேயும் வேதத்துல சொன்ன பல மந்திரங்கள்னாலேயும் நியாசம் செய்யணும் ஏன்னா நாம் நிறைய மந்திரங்களை உபதேசிச்சுப்போம் நிறைய மகான்களை பார்த்து பல பலன்கள் நமக்கு சித்திக்கணுங்கிறதுக்காக மந்திரங்களை சுவீகரிச்சுப்போம் அந்த மந்திரங்கள் எல்லாம்ச்சுண்டு அப்படியே ஒருத்தருடையும் சொல்லாமல் இருந்து அந்த மந்திரங்களோடு நாம் போக கூடாது அந்த மந்திரங்கள் எல்லாம் விசர்ஜனம் செய்துவிடணும் அதற்கு தான் இந்த கண்ணுக்குட்டிக்கு ஞாசங்கள்ன்னு வச்சிருக்க அப்படியே நியாசங்கள் எல்லாம் செய்து நிறையா மந்திரங்கள் இருக்கு அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த காளையினுடைய பின்பக்கம் உள்ள காலில் உள்ள குழம்புல பிண்டப்பிரதானம் செய்யணும் கிட்ட கிட்டத்தட்ட நாற்பது பிண்டப்பிரதானம் வரும் அந்த நாற்பது பிண்டப்பிரதானத்தையும் நம்முடைய பித்தக்களையும் உத்தேசித்து நம் குடும்பத்தில் இருந்தவர்கள் வந்து வேலை செய்தவர்கள் அத்தனை பேரையும் உத்தேசித்து பிண்டப்பிரதானத்தை செய்து கொண்டு தனக்கும் அதில் நல்லது ஏற்படணும் தனக்கும் நல்ல சக்கதி ஏற்படணும் என்னுடைய கர்மாக்கள் முன்ன பின்ன நடந்தாலும் அதனால எனக்கு குறைவான லோகங்கள் நரக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதையும் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த காளையினுடைய வாளில் வச்சுருந்து தர்ப்பணம் செய்யணும் அப்படி செய்து வேண்டியது இந்த காமிய வருஷோ சர்ஜனம் என்கிற ஒரு முக்கியமான அனுஷ்டானம் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்